எல்லாமாகிய இயற்கை தந்தை என்பவனது சுக்கிலப்பையின் கண் யான் வந்தமைந்த கணப்போது தொடங்கி தாய் என்பவனது சோனிதப்பையின் கண் சென்றடைந்த கணப்போதிற்கு முன் கனப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஒரு கோடி ஒன்பது லட்சத்து அறுபதினாயிரம் கணப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் வாராதபடி பகுதி பேரனு உருவில் கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சளித்தல் முதலியவின்றி அன்பொடும் அருளொடும் பாதுகாத்திருந்த தேவரீரது திரு அரு பெருங்கருணைத்தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சளிப்படைந்தும் தளர்ச்சியடைந்தும் அருவறுப்புற்றும் சுதந்திர மற்றும் பராக்கிலிருந்தும் தடைபடுகின்ற தந்தை முதலிய ஜீவர்கள் கருணைத்தன்மையை ஒப்பு என்று சொல்லுவதற்கு எவ்விதத்தினும் சிறிதாயினும் மனநுணியாமையால் அங்னம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன் ஆகலில் தேவரீரது திரு அருட்பெருங்கருணையை கருதுவேன் என்னென்று துதிப்பேன் அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளே தாய் என்பவளது சோனிதப்பையின் கண் யான் வந்தமைந்த கணப்போது தொடங்கி இவ்வுலகில் தோன்றிய கணப்போதிற்கு முன்கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஆறு கோடி நாற்பத்தெட்டு லட்சம் கணப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் எவ்வகை ஆபத்துகளும் வாராதபடி பூத பேரணுருவிலும் கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சளித்தல் முதலியின்றி பெருந்தயவினோடு பாதுகாத்திருந்த தேவரீரது திரு அருட்பெருங்கருணைத்தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சளித்தும் தளர்ந்தும் அருவறுத்தும் பரதந்திரித்தும் பராக்கடைந்தும் தடைபடுகின்ற தாய் முதலிய ஜீவர் கருணைத்தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்வகையினும் எத்துணையும் மனந்துணியாமையால் அங்னம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன் ஆகலில் தேவரீரது திரு பெருங்கருணையை என்னென்று கருதுவேன் எங்னம் துதிப்பேன் யாவராலும் பிரித்தற்கு ஒருவாற்றானும் கூடாத பாசம் என்னும் மகாந்தகாரத்தில் யானது என்னும் பேதம் தோன்றாது அருகிக் கலந்து அளவிறந்த காலம் முன்பின் என்பதின்றி மூர்ச்சித்துக் கிடந்த என்னை அம்மகாந்தகாரத்தினின்றின்றும் ஓர் கணப்பொழுதினுள் அதிகாரண கிரியையால் அதிகாரண பகுதி உருவில் பிரித்தெடுத்தருளிய தேவரீரது திரு அருப்பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் சத்திய ஞானானந்த தனித்தலைமை கடவுளே காரணக்கிரியையால் காரணப்பகுதி உருவினும் அதிசூக்குமக் கிரியையால் அதிசூக்குமப் உருவினும் சூக்குமக் கிரியையால் சூக்கும உருவினும் பரத்துவ சக்தி சத்தரால் பூத உருவினும் அபரத்துவ சக்தி சத்தரால் பௌதிக வடிவினும் ஓர் கன என்னை செலுத்தாமல் செலுத்திய தேவரீரது திரு அருப்பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று சுதிப்பேன் அகண்ட பூரணானந்தராகிய அருப்பெருஞ்சோதி கடவுளே ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூதப் பிருதிவி தோற்றமும் ஜீவனை விற்பிசெய்விக்கும் பூத நீர்தோற்றமும் ஜீவனை விளக்கஞ்செய்விக்கும் பூதாக்கினி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூதவாயு தோற்றமும் ஜீவனை வியாபகஞ்ஜெய்விக்கும் பூதவெளி தோற்றமும் உபப்ரிதிவி உபநீர் உபாக்கினி உபவாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும் தொழிலிடம் முதலிய இடங்களும் ஒளியறிவு உரு அறிவு சுவையறிவு நாற்று அறிவு பரிச அறிவு என்னும் ஐவகை குண அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய செவி கண் நாக்கு மூக்கு மெய் என்னும் உள் இடப்பொறிகளும் அவைகள் உத்தியோகித்தற்குரிய வெளி இடப்பொறிகளும் வசனித்தறிதல் நடந்தறிதல் கொடுத்தெடுத்தல் மலம்பிடுத்தல் சலம் விடுத்தறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய வாக்கு பாதம் கை நீர்வாயில் அபானவாயில் என்னும் கரும உள்ளிடப்பொறிகளும் அவைகள் தொழிற்படற்குரிய கரும புறையிடப்பொறிகளும் நினைத்தல் விசாரித்தல் நிச்சயித்தல் அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும் அவைகளை இயற்றும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் அவைகளை ஏற்றுவிக்கும் அதிசூக்கும அ அக்கரணங்களின் உபகரணங்களாகி பல பல பேதப்பட்டு விரிந்த சத்துவம் இராஜசம் தாமசம் முதலிய குணங்களும் அவைகள் இருத்தற்கும் உத்தியோகித்தற்கும் இடங்களும் பருவஞ்செய்தல் தகுதி ல் தெவு செய்தல் அதிகார செய்தல் காரணஞஞ்செய்தல் காரியஞ்செய்தல் முதலிய இடைப்பாட்டு தொழில்களும் அவைகளை இயற்றும் பொழுது இயல்பு இச்சை அறிவு முதலிய கருவிகளும் அக்கருவிகளுக்குரிய இடங்களும் அவைகள் உத்தியோகித்தற்குரிய இடங்களும் துரிசி நீக்குவித்தல் சுகம் விளைவித்தல் தூய்மை செய்வித்தல் இன்பமடைதற்கு வழியாயிருத்தல் துணையாயிருத்தல் முதலிய பரத்துவத் தொழில்களும் அவைகளை ஏற்றுவதற்குரிய தத்துவங்களும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் பிரேரித்தற்குரிய இடங்களும் அறிதல் அறிவித்தல் அனுபவித்தல் அனுபவிப்பித்தல் முதலிய முக்கிய தொழில்களும் அவைகளை ஏற்றுகின்ற சக்தி சத்தர்களும் அவர்கள் இருத்தற்குரிய இடங்களும் அவர்கள் அதிகரித்தற்குரிய இடங்களும் வாத விற்த்தி பித்தவருத்தி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 அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல் உடைத்தோல் வந்தோல் மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரம்பு செந்நரம்பு பசுநரம்பு சிறுநரம்பு பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேரென்பு சிற்றென்பு நீட்டென்பு முடக்கென்பு முதலிய எண்பின் வகைகளும் நல்லிரத்தம் புள்ளிரத்தம் கலவை இரத்தம் கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் மெல்லிறச்சி கல்லிறைச்சி மண்ணிற்சி நீரிறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும் மேநிலை சுக்கிலம் கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும் ஓங்கார மூளை முதலிய மூளை வகைகளும் தலையமுதம் இடையமுதம் முதலிய அமுத வகைகளும் வெண்மை செம்மை பசுமை கருமை பொன்மை என்னும் வண்ண வகைகளும்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 எங்கனம் அறிந்து எவ்வாறு கருதி என்னென்று துதிப்பேன்